வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் தினை விதைப்பவர் திணையறுப்ப வினை விதைப்பவர் வினையறுப்ப இது சான்றோர்கள் நமக்கு அருளி சென்ற வாக்கு இந்த வாக்கின்படி நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் நமக்கும் நன்மையை திரும்ப கிடைக்கும் அல்லது தீமை செய்ய முயற்சிக்கும் பொழுது நமக்கும் அதே தீமைதான் வந்து சேரும் என்பதுதான் உண்மை அதே போல்தான் நாம் ஒழுக்கத்தோடு அற வாழ்க்கையை மேற்கொண்டோமானால் நம்முடைய முயற்சிக்கும் பொழுது நம்முடைய பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய நாடு இன்னொரு நாட்டோடு ஒரு பனிப்போர் ஏற்படுகிறது அந்த பனிப்போரை சமாளிக்க ஒரு தீவிரவாதியை உருவாக்க நினைக்கிறது அதே போல் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு சிறிய குழுவை தேர்சதிகளையும் ஏற்படுத்தி தருகிறது அந்த தீவிரவாத குழுவும் சிறிது சிறிதாக வளர்ந்து உலகளவில் மிகப்பெரிய குழுவாக மாறிவிட்டது மாறிய பிறகு எந்த நாடு தங்களுக்கு உதவி வழங்கியதோ அல்லது எந்த நாடு தங்களுக்கு பயிற்சி வழங்க உதவிக்கரம் நீட்டியதோ அதே நாட்டிற்கெதிராக அந்த தீவிரவாத குழு பெயர் பட்டது மட்டுமல்ல அதிர்ச்சிக்கு உள்ளாகும்படி கட்டிடங்களைதில் தெரிந்தால் இன்னொரு நாட்டிற்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட தீவிரவாத குழு நம்மையே எதிர்க்கிறார்களே என்று மிகவும் வருத்தப்பட்டார்கள் இதே நிலைதான் நம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் நாம் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது இன்பம் மட்டுமே கிடைக்கும் அல்லது ஒழுங்கினமாக நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளும் அதனால் விளையக்கூடிய விளைவுகளும் நம்மையே வந்து சேரும் ஆகையால் எப்பொழுதும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் ஒருவர் ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய இன்பம் அந்த நபரையே வந்து சேரும் அதே போல தீய வழியில் அல்லது தீய ஒழுக்கத்தோடு ஒருவர் நடந்து கொண்டால் அதற்குரிய துன்பம் அவரையே வந்து சாரும் என்று வலியுறுத்துகிறார் ஒருபொழுதும் ஒழுங்கினமாக நடந்து கொள்ள நாம் முயற்சி செய்யக்கூடாது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு முப்பத்தி எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் மீண்டும் குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி